வணக்கம் நற்றினை அன்பு சொந்தங்களே இன்றைய குரல் தரும் அமுதம் நிகழ்ச்சிக்காக உங்கள் ஈரோடு தமிழரசு வாருங்கள் திருக்குறளை ரசிப்போம் மனிதர்களாக பிறக்கக்கூடிய எல்லோருக்கும் சில பண்புகள் அவசியமாக தேவைப்படுகிறது குறிப்பாக என்கிற மிக முக்கியமான பண்பு எல்லோருக்கும் தேவைப்படுகிறது நாம் அனைவரும் பணிவு என்றால் மூத்தோருக்கு கீழ்ப்பணிதல் என்கிற ஒற்றை பொருளை மட்டும் எடுத்துக்கொள்கிறோம் பணிவு என்பது மூத்தோருக்கு கீழ்ப்பணிதல் மட்டுமல்ல அதோடு நம் நிலையிலிருந்து கீழறங்கி மற்றவரை பார்ப்பதும் ஆகும் மிக முக்கியமான தொழிலதிபர்களுள் ஒருவர் திரு ஆனந்த் மகேந்திரா அவர்கள் அவர் லட்சக்கணக்கான தொழிலாளர்களையும் மிகப்பெரிய நிறுவனங்களையும் நிர்வகித்து வரக்கூடிய மிக முக்கியமான ஒரு தொழிலதிபர் ஒரு முறை அவர் பயணம் செய்து கொண்டிருந்த ஒரு காலணி தைக்கக்கூடிய கடையில் எழுதப்பட்டிருந்த அறிவிப்பினை பார்க்கிறார் அதில் இங்கே கிழிந்து போன காலணிகளுக்கு பார்க்கப்படும் என்று எழுதப்பட்டிருந்தது அதனை கண்டு ஆச்சரியப்பட்ட அவர் நபரை அழைத்து பாராட்டுகிறார் பாராட்டும் பொழுது என்று வாழ்த்துகிறார் அதே போல் ஒரு முறை தமிழகம் வரும்பொழுது பகுதியில் ஒரு ரூபாய்க்கு ஒரு பெண்மணி இட்லி விற்பனை செய்கிறாள் என்பதையும் அந்த பெண்மணி விறகடுப்பால் இட்லிகளை தயார் செய்து விற்பனை செய்து வருகிறார் என்பதனையும் படிக்கிறார் படித்தவுடன் தங்களுடைய நிறுவனம் சார்பாக இந்த பெண்மணிக்கு எரிவாயு வசதி ஏற்படுத்தி தரப்படும் என்று அறிவிக்கிறார் அறிவித்ததோடு அந்த வசதிகளை ஏற்படுத்தியும் தருகிறார் இந்தியாவினுடைய மிக முக்கியமான நபர்களுள் ஒருவராக தான் இருந்த போதும் மிகச்சாதாரணமான மனிதர்களை கண்டு அவர்களை அங்கீகரித்து அவர்களுடைய வாழ்க்கையை உயர்த்த முயற்சி செய்து கொண்டே இருக்கிறார் நாம் மேலே கூறிய உதாரணங்கள் மட்டுமல்ல இதை பல நபர்களை தன் வாழ்வில் பாராட்டியும் அவர்களுக்கு உதவி செய்து வாழ்வில் உயரவும் வழிவகை செய்திருக்கிறார் இத்தகைய நிலைதான் திரு ஆனந்த் மகேந்திரா அவர்களே இன்றளவு இந்தியாவின் சிறந்த தொழில் அதிபர்கள் ஒருவர் என்ற பெயரை பெறுவதற்கு காரணமாக இருக்கிறது ஏனென்றால் அவரிடம் இருக்கக்கூடிய இந்த சாதாரண மனிதத்தன்மை என்பது அவருடைய தொழிலையும் தாண்டி ஒரு சிறப்பான இடத்தை அவருக்கு வழங்குகிறது இதைத்தான் திருவள்ளுவர் கூறும்பொழுது பணிவு என்பது எல்லோருக்கும் தேவையான ஒன்று குறிப்பாக செல்வந்தர்களிடத்திலே அந்த பணிவு இருக்கும் பொழுது மேலும் செல்வம் சேர்ந்ததாக கருதப்படும் என்று குறிப்பிடுகிறார் ஆகையால் நாம் ஏழையாகவோ செல்வந்தராகவோ எப்படி இருந்தாலும் சரி பணிவு என்கிற மிக வேறிய பண்பினை நமக்குள் வளர்த்துக்கொள்ள வேண்டும் அத்தகைய பண்பினால் நிச்சயமாக நாம் பிறரால் தொற்றப்படுவேன் திருக்குறள் மரத்துப்பால் அதிகாரம் பதிமூன்று அடக்கமுடிமை எல்லாருக்கும் நன்றாம் பணிதல் அவருள்ளும் செல்வர்க்கே செல்வம் தகைத்து மீண்டும் குரல் எல்லார்க்கும் நன்றாம் பணிதல் அவர்களுள் செல்வர்க்கே செல்வம் தகைத்து இந்த நாள் இனிய நாளாக அமையட்டும் மீண்டும் சந்திப்போம் நன்றி